வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு தாமஸ் சேவரி என்பவர் முதலாவது நீராவி இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எண்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி மேற்கொள்ளக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் தெற்கு கரோலினா பகுதியில் முப்பத்தி ஐந்து அடிமைகள் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரேசிலில் போர்ச்சுகீசியரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யா துருக்கியின் மீது படையெடுத்தது கிரிமிய போர்கள் ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மான்டினிகரோ துருக்கி மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் சுடப்பட்டு படுகாயமடைந்தார் இவர் செப்டம்பர் தேதி மரணமடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மார்கோனி வானொலிக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா இலினோய் மாநிலத்தில் கருப்பினத்தவர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலவரத்தில் 48 எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் கல்கத்தாவில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி நாற்பத்தி ஆண்டு உக்ரைனில் லூட்ஸ் நகரத்தில் இரண்டாயிரம் யூதர்கள் நாசி ஜெர்மனியர்களால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது வால்மார்ட் அங்காடி ஆர்கன்சா மாநிலத்தில் அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரெஞ்சு ராணுவத்தினர் பசிபிக் பெருங்கடலில் அணுவாயுத சோதனையை நிகழ்த்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி முதல் பிரிந்திருந்த வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் நாடுகள் மீண்டும் இணைந்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு மெக்காவில் ஹஜ் யாத்திரையின் போது இடம்பெற்ற நெரிசலில் இரண்டாயிரமாவது ஆண்டு மெக்சிகோவில் எழுபது ஆண்டு ஆளும் கட்சியின் ஆட்சிக்கு பிறகு முதல் முறையாக எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் முதலாக செயற்கை இதயம் பொருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உலகத்தை பலூனில் தனியே இடைவெளி விடாது பறந்த முதல் மனிதர் என்ற பெருமையை ஸ்டீவ் பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆசியான் அமைப்பில் பாகிஸ்தான் இணைந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காங்கோ நாட்டில் வாகனம் ஒன்றில் வைத்து வெடிக்கப்பட்ட வெடிகுண்டு காரணமாக இருநூற்றி முப்பது பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு க கணபதி பிள்ளை இலங்கை தமிழறிஞர் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அலெக் டக்லஸ் ஹோம் பிரிட்டனின் அறுபத்தி ஆறாவது பிரதமர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டி தாமஸ் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இமல்டா மார்க்கோஸ் பிலிப்பைன்ஸின் முன்னாள் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓ விஜயன் மலையாள எ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எம் ஏ குலசீலநாதன் ஈழத்து கர்நாடக மெல்லிசை பாடகர் வானொலி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி ஜெயபாரதி மலேசிய தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி மாரியப்பன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சே மாணிக்கம் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கு சந்திரசேகரன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராச மனோகரி புலேந்திரன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மயில்சாமி அண்ணாதுரை தமிழக பொறியாளர் மற்றும் விண்வெளி ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கௌதமி தென்னிந்திய நடிகை இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாஸ்டாமிஸ் பிரான்ஸ் ஜோதிடர் மற்றும் நூலாசிரியர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆண்டு வின் செஞ்சோ கலிலி இத்தாலிய இசைக்கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சிராஜ் உத் தவா கடைசி நவாப் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டக்லஸ் எங்கல்பர்ட் கணினி சுட்டியை கண்டுபிடித்தவர் ின் சிறப்புகள் சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே